நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருந்தது அந்த ஏரி கரையில ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது அந்த ஏரிக்குள்ள ஒரு முதலை இருந்தது அந்த முதலைக்கு ஒரு குடும்பமும் இருந்தது அந்த நாவல் மரத்துல ஒரு குரங்கு வசித்து வந்தது இந்த நாவல் மரத்துல இருக்கக்கூடிய குரங்கும் இந்த ஏரியில இருக்கக்கூடிய முதலையும் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்குவாங்க முதல ஏரிக்கரையில் வந்து உக்காந்துக்கிட்டு குரங்கு கிட்ட பேசும் அது மாதிரி குரங்கு வந்து தாழ்வான ஒரு கிளையில் உட்காந்துட்டு பேசும் இப்படி ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக நீண்ட நாள் இருந்து வந்தாங்க ஒரு நாள் அந்த முதல கேட்டது இந்த நாவல் பழம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு சாப்பிடணும்னு ஆசை எனக்கு கொஞ்சம் பறிச்சு தெரியா அப்படின்னு கேட்டது உடனே குரங்கு சொன்னது இதுல என்ன இருக்கு மரத்துல இருக்க படத்தை யாரு வேணாலும் சாப்பிடலாம் நான் மரத்த மேல ஏறி வந்து உழுக்கி விடுறேன் கீழ வந்து நாவல் பழங்கள் நிறைய உழுகும் அத நீ எடுத்துக்கோ எடுத்து வந்து நீ உன்னுடைய குடும்பத்தில் கொண்டு போய் உன்னோட மனைவி குழந்தைகளுக்கு நாவல் பழங்கள் பொது பொது கொட்டுச்சு அதுல இருந்து சில பழங்களை பொருக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கொடுத்துச்சு எல்லாருக்கும் அந்த நாவல் பழங்கள் ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டது அதுக்கப்புறம் அந்த முதலையோட மனைவி சொல்லிச்சு இந்த நாவல் பழம் இவ்வளவு ருசியா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இந்த குரங்கு இருக்க மரத்தில் இருக்க குரங்கு காலம் ஃபுல்லாக இந்த நாவல் பழத்தை தான் சாப்பிட்டு வளருது அப்போ அதனுடைய குடலும் ஈரலும் எவ்வளோ சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே முதல்ல சொல்லிச்சான் என்ன பேசுற நீ குரங்கு வந்து என்னுடைய நண்பன் நீ வந்து அவனை போய் இந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ முதல்ல சொல்லிச்சான் குரங்கோட இயல்பு வந்து பழங்களை பறித்து சாப்பிட்றது நம்மளுடைய இயல்பு வந்து மிருகங்களை கொண்டு சாப்பிட்றது நம்ம வந்து இந்த ஏரிக்கு தண்ணி குடிக்க வரக்கூடிய மிருகங்களை பிடிச்சி தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து அந்த குரங்கு சாப்பிட்றதுல எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல அந்த குரங்கு வந்து நல்ல நாவல் பழங்களாக சாப்பிட்டு அதனுடைய குடல் ஈரல் எல்லாமே வந்து நல்ல சுவையாக மாறியிருக்கும் நீ போய் அந்த குரங்கை வந்து எப்படியாவது தந்திரமா கூட்டிட்டு வா நான் சொல்ற மாதிரி செய்யி அந்த குரங்கிட்ட சொல்லி என்னுடைய மனைவி வந்து உனக்கு விருந்து தரணும்னு சொல்ற என் வீட்டுக்கு வா நான் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த குரங்கை தந்திரமா பேசி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த முதல வந்து மனைவி பேச்ச தட்ட முடியாமல் வந்துச்சு வந்து தன்னுடைய நண்பனான குரங்கு கிட்ட வந்து நண்பா உனக்கு நாவல் பழங்கள் நீ கொடுத்த இல்லையா அது என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க என்னுடைய மனைவியும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா பதிலுக்கு உனக்கு ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா வா போகலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு சரின்னு சொல்லி ஒத்துக்குச்சு அதுக்கு பிறகு நான் எப்படி உன்னோட வீட்டுக்கு வர முடியும் தண்ணிக்குள்ளே அப்படின்னு குரங்கு சொல்லவும் முதல்ல சொல்லிச்சு நீ என்னுடைய முதுகுல ஏறி உக்காந்துக்கோ நான் உன்னைய சுமந்துட்டு அந்த பக்கம் கொண்டு போய் என்னுடைய வீடு வந்து அந்த கரையில இருக்கு நாங்க கொண்டு போய் உனக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் குரங்கு வந்து என்ன பண்ணுச்சு சரின்னு சொல்லி அந்த முதலையோட முதுகு மேல ஏறி உக்காந்துக்குச்சு முதல நீந்தி போயிட்டே இருந்தது போகும்போது முதல்ல சொல்லிச்சு நண்பா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா நான் வந்து உனைய விருந்துக்கு கூட்டிட்டு போகல என்னுடைய மனைவி வந்து உன்னுடைய குடலும் ஈரலும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நீ கொடுத்த நாவல் பழங்கள் ரொம்ப சுவையா இருந்துச்சு இந்த நாவல் பழங்களே இவ்வளவு சுவையா இருக்கே இந்த நாவல் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த அந்த குரங்கோட குடலும் ஈரலும் எவ்வளவு சுவையா இருக்கும் அதை சாப்பிடணும்னு என்னுடைய மனைவி சொன்னா அதாவது உன்னுடைய இயல்பு வந்து பழங்களை சாப்பிடுறது எங்களுடைய இயல்பு வந்து விலங்குகளை கொண்டு சாப்பிடுறது அதனால எந்த விலங்கு கொண்டு சாப்பிட்டாலும் அது தப்பு இல்ல அப்படின்னு என்னுடைய மனைவி சொன்னா அதுதான் நான் உனக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இந்த குரங்க சொல்லிச்சு அடடா இந்த விஷயத்தா மாசத்துல நான் ஒரு நாள் விரதம் இருப்பேன் கலட்டி தண்ணீர் மரத்துல காய வச்சிருவேன் அன்னைக்கு மட்டும் சாப்பிடவே மாட்டேன் இன்னைக்குதான் அந்த விரத நாள் அதனால நான் என்ன பண்ணேன் காலையில என்னுடைய குடலையும் ஈரலையும் கலட்டி தண்ணியில நல்ல கழுவி மரத்துல காய வச்சிருக்கேன் என்ன நீ கூட்டிட்டு போனா கூட உனக்கு வந்து என் உடம்புல வந்து ஈரலோ குடலோ இருக்காது அதுதான் மரத்துல இருக்கே இதே சொல்லி இருந்தா எடுத்து தந்திருப்பே அப்படின்னு சொல்லிச்சு சொன்ன உடனே இந்த முட்டால் முதல்ல என்ன பண்ணுச்சு ஓஹோ அப்படியா எனக்கு இந்த விஷயம் தெரியாதுல இருந்து உன்னுடைய குடலையும் ஈரலையும் எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த முதல வந்து திரும்பி நாவல் மரத்துக்கே நீந்தி போக ஆரம்பிச்சது முதல நீந்தி தன்னுடைய நாவல் மரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கதை பார்த்த குரங்கு ஒரு முடிவோட இருந்தது அந்த முதல கரைக் கிட்ட வந்தும் குரங்கு ஒரே தாவா தாவி கரைக்கு வந்துருச்சு வந்துட்டு வேகமா ஓடி போய் தன்னுடைய நாவல் மரத்து கிளை மேல ஏறி உட்காந்துகிட்டு அந்த குரங்கு முதலைய பாத்து சொன்னது முட்டாள் முதலையே எங்கேயாவது குடலையும் ஈரலையும் கலட்டி காய வைக்க முடியுமா நான் உன்னைய ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் முதல சொல்லிச்சு என்ன ஏமாத்தினியா ஏ எங்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு கேட்டது அப்ப குரங்கு சொல்லிச்சு உன்ன மாதிரி முட்டாள்களை எல்லாம் நண்பனா வச்சுகிட்டா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்தான் நம்ம எவ்வளவு நாளா பழகிருக்கோம் அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னுடைய மனைவி வந்து ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்றதுக்காக என் பழி நீ தயாராயிட்ட இல்லையா உன்னால என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஆபத்து இனிமேல் நான் உங்க பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி குரங்கு வந்து அந்த மரத்து மேல போயி தன்னுடைய இருப்பிடத்துல வசிக்க ஆரம்பிச்சது முதல வந்து தன்னுடைய மனைவியின் பேராசையால தன்னுடைய நண்பனை இழந்துட்டோமே அப்படின்னு வருந்திக்கிட்டே தன்னுடைய வீட்டுக்கு போச்சு இந்த குரங்கு எவ்வளவு தந்திரமா தப்பிச்சது பாத்தீங்களா